ஒருவர் நோயாளியை நலம் விசாரித்தால் விஷயத்தில் அவரை மாணவர் அழைத்து நீர் மனம் பெற்றுவிட்டீர் உன் நடையும் மனம் பெற்றது நீர் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை தயார் செய்து கொண்டீர் என கூறுவார் என நபி அலிஹு அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இதை ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள் சில பதிப்புகளில் கரீப் என்று உள்ளது